ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் அமாசோமார விரதத்தினுடைய சரித்திரத்தை பார்த்த பிறகு ஒவ்வொரு விர்சங்களும் ஒவ்வொரு தேவதைகளாக இந்த லோகத்தை ரட்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பவிஷோத்தர புராணம் ஒரு சரித்திரத்தை நமக்கு காண்பிக்க அப்படி இந்திராதி தேவதைகள் கைலாசத்திற்கு வாசலில் வந்து பரமேஸ்வரனை பார்க்கணும்னு காத்துனு இருக்கா கதவு சாத்தப்பட்டிருக்கு இப்போது இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல பிரம்மாவுக்கும் புரியல அப்போது பிரம்மா சொன்னார் திரும்ப நாம் கிளம்பி போவோம்னு அப்போது இந்திரன் இல்லை இல்லை இவ்வளோ திரும்ப போகப்படாது அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு யோஜனை பண்ணார் இந்திரன் தேவதைகளோடு கூட இந்திரோ விசாரையன் தேவாகா கிமிதானியம் விதீயதாம் தேவதைகள் சொன்னால் இந்திரன்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணிப்போ அப்படின்னா இவர்கள் கதவை திறந்துண்டு உள்ளே போகிறதுல நாரதசுவாமிக்கு அபிப்பிராயம் இல்லை நாரதசுவாமி அப்படி போகக்கூடாது நாம் திரும்ப போவோம்னர் இந்திரன் இல்லை இல்லை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு பிடிவாதமாக தத்தோவ்ரி சிவாச்சேதம் வன்னே மத்வச்சனம் ஸ்ருணு தேவதைகளுடைய அஷ்ட முக்கியமாக உள்ள அக்னியை கூப்பிட்டார் இந்திரன் கூப்ப்டு ஹே அக்னே கிரகித்வா விபிரரூபத்துவம் சிவசியாபியரம் விஷா எதிப்பிரசங்கோஸ்தியஸ்மாக்கம் ததா வார்த்தா நிவேதையே அக்னே நீ என்ன பண்ணுற ஒரு பிராமணனாக ரூபம் எடுத்துண்டு கதவை திறந்துண்டு உள்ள போ பரமேஸ்வரன் தியானத்தில் இல்லாமல் இருந்தால் நாம் இங்கே வந்த தகவலை பரமேஸ்வரன்ட்டு சொல்லு எதிநாஸ்தி பிரசங்கஸ் யாச்சகத்துவன யாஹிச்ச அவத்தியத்துவாத் அதாட்யத்துவாது பிக்ஷுகத்துவன தத்விரஜா அல்லது பரமேஸ்வரன் அந்தர்தியானத்தில் இருக்கார் அப்படின்னா பவதி பிக்ஷாம் தேகின்னு சத்தம் போடு பிக்ஷை எடுக்க வந்த சத்தம் போட்டால் அந்தர்தியானத்தில் உள்ள பரமேஸ்வரன் முழிச்சுப்பார் பார்வதியும் வருவாள் அவர்கள் வந்த பிறகு இந்த தகவலை சொல்லு உடனே அக்னிகேட்டர் பரமேஸ்வரன்ட்ட போய் இப்படி செய்ய முடியுமான்னு தெரியலையே ரொம்ப ஆசு கோப்பியவர் ஏதாவது கோபிச்சு விட்டார்ன்னா என்ன பண்ணுறது அப்படி கோபிச்சிக்க மாட்டார் பரமேஸ்வரன் ஏன்னா யாச்சகத்திற்காக ஒருத்தன் வந்திருக்கான்னா அவனை வதம் பண்ணப்படாது அவனை அடிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது சட்டம் சொல்கிறது அவத்தியத்வாது அதாட்யத்துவாது பிக்ஷுகத்துவன்னு தத்விரஜா நீ பிக்ஷுக்கனாகத்தானே போகிற ஒருத்தன் பிக்ஷை எடுக்க வந்திருக்கான்னா அவனை அடிக்கப்படாது ஹிம்சிக்க விடாது ஆகையினாலே தான் உன்னை அந்த ரூபத்தோடு போ சொல்கிறேன்னார் இந்திரன் இது தேவேந்திர வச்சனம் சுருத்தா வன்னி ததாகரோது உடனே அக்னி ஒரு பிராமணனாக தன்னை ஊரூ மாத்திண்டு சிவையா சக சங்கதம் அப்போது அப்போதான் தியானத்திலிருந்து வெளியில் வந்திருக்கார் பரமேஸ்வரன் பார்வதியும் பரமேஸ்வரனுமாக உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிற சமயம் அந்த சமயத்தில் பிராமண ரூபத்தை எடுத்துட்டவர் அக்னி அங்கே உள்ள சந்நிதிக்கு போனார் கதவை திறந்துண்டு கோசி கோசித்து சம்பிருஷ்டா உர்தோஸ்மி அந்தோஸ்மி தீனோஸ்மி போஜனம் மமதீயதாம் அவர்கள் ரெண்டு பேரும் ரகசியமாக பேசின்னு இருக்கிற சமயத்தில் யாரோ ஒரு பிராமணர் உள்ளே வராறேன்னு சட்டார்னு எழுந்துண்டாள் பார்வதி எழுந்துண்டு யார் நீ யாருன்னு இறஞ்சு கேட்டாள் உடனே அக்னி பயந்து போய் பிக்ஷோகம் பிக்ஷை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் க்ஷுதாஜுதா பசி ஜாஸ்தியாக பிக்ஷை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் வயசாகி எடுத்து அந்தோஸ்மி கண்ணு வேற தெரியல தீனோஸ்மி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல பசினாலே உடம்பு துவண்டு போயிடுத்து போஜனம் அமைதீயத்தாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கோன்னு கேட்டார் அக்னி இரஞ்சி தேனாதிருஷ்டமிதி ஜாத்வா பார்வதி தம் அபோஜயது சோபி சமாச்சாரம் வக்தும் சம்பிரஸ்தோ பகிஹி உடனே அடாடா போஜனம் வேணும்னு கேட்குறாரேன்னு பார்வதிக்கு அவரிடத்துல மனசு எழுகி போச்சு உடனே வரணும் உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு இலை போட்டு பரமாறினாள் பார்வதி அக்னியும் உட்கார்ந்து சாப்பிட்டார் அப்படி சாப்பிட்டு கையெழுமின்னு வந்து எதற்காக இங்கே வந்திருக்கோம் என்ன சமாச்சாரங்கிறத பே பேசணுன்னு ஆரம்பிக்க போகிறார் அக்னி தஸ்மின்னேவணேகுப்தகா நாரதா பார்வத்தீம்ய அந்த சமயத்தில் நாரதசுவாமி அங்கே வந்து சேர்ந்தார் நாரதசுவாமி அங்கே வந்து சிரோனிதாய பார்வத்தியாக பாதையோ சரோதா பார்வதியை பார்த்த உடனே சடார்னு காலில் விழுந்துட்டார் நாரதசுவாமி பாதத்தில் விழுந்து ஹோனு சத்தம் போட்டு அழற இதை பார்த்தாள் பார்வதி அஹோ பாலக கிம் ஜாத்தம் தச்சீகிரம் அபிதீயதாம் கரோமி நஷ்கிரும் தசிய சாத்யாசாத்தியஸ்ய நானியதா அடாடா பாலகா எழுந்துரு ஏன் அழரே என்ன வேணும் உனக்கு சொல்லு அழாதே அழாமல் சொல்லு என்ன விஷயம்னு கேட்டாள் பார்வதி மாதர்வத்தும் நஷ்னோமி சுபஹாசஸ் காரணம் கிருத்தம் யேந்திராதி தேவை ததா கோண்ணிய கரிஷியதி நான் அம்மா நான் என்ன சொல்லுவேன் என்ன சொல்வதுன்னு எனக்கு புரியல நான் அழறேனே தவிர எனக்கு மனசில் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது சிரிப்பு வருது ஆனால் உங்களை பார்த்த உடனே இவ்வளோ இழகின மனசோடு இருக்க இல்லைன்னு உங்களை பார்த்தால் எனக்கு ரொம்ப அழுக அழுகையாக வருதுன்னார் நாரத சாமி இது தச சொல்லு என்ன விஷயம்னு சொல்லு என்னென்னவோ பேசுறிய என்ன சொல்லு விஷயத்தை சொல்லுன்னு பார்வதி கேட்க இந்திரோயும் யுவயோர் போகும் தேவதாபியோ யுவயோஷ கிருதானிந்தா தாம் சுருத்வா துக்கிதோ புருஷம் நான் என்ன சொல்லுவேன் இந்திர இந்திரன் வந்திருக்க கைலாசத்துக்கு உங்களையும் பரமேஸ்வரனையும் பார்க்கணும்னு வந்திருக்க நான் சொன்னேன் இந்த சமயத்தில் அவர்களை பார்க்க முடியாது கதவு சாத்தியிருக்கு பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன் இந்திரன் அக்னியை இவர் அக்னி இவர் இவர் அனுப்பி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீர்கள்னு பார்க்க சொல்லி இங்கே அனுப்பியிருக்கார் நீங்கள் ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிட்டு இருந்ததை அக்னியின் மூலமாக இந்திராஜ தேவதைகள் அத்தனை பேரும் நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டா அப்படின்னு நாரதசாமி சொன்னார் சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்வதிக்கு போகவிட்சித்தையே வன்னி பிரேஷித்தோ அத்வா கிமனேனாபி கதனேன மமாம்பிக்கே ஜெகன்மாதாசி தேவித்துவம் கிந்தே சாத்து உபஹாசியதா நான் என்னம்மா சொல்லுவேன் அக்னியை உள்ளே அனுப்பி நான் முதல்லையே சொன்னேன் இப்போ வேண்டாம் இப்போ போக வேண்டாம்னு நான் சொன்னேன் இந்திரன் கேட்கல இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப போகக்கூடாது பார்த்துட்டு தான் போகணும்னு பிடிவாதமாக ஒரு பிராமண ரூபமாக அக்னியை இங்கே அனுப்பியிருக்க அக்னியை துணையாக கொண்டு தேவதைகள் அத்தனை பேரும் நீங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசின்னு பார்த்துட்டா அப்படின்னு நாரதசுவாமி சொன்னார் சொன்ன உடனே ரொம்ப கோபம் வந்துட்டது பார்வதி இஜிதஸ்ய பார்வதி குருத்தமானசா ரொம்ப கோபப்பட்டாள் பார்வதி கோபப்பட்டு என்ன சொன்னாள் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்